तापत्रय विनाशाय, गुणमारुत சச்சிதானோத்தியேத்தாபய வய நுமாலுமாஜை அஸ்மாீனேச்சி கிரோதா விஃலிய கோர்மந்தி துர தபோத்ஸ்ருஜந்தி தேவர்களெல்லாம் நரநாராயண ரிஷியை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்கள்னா சில பேர் கடுமையாக தபஸ் பண்ணுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு विष्णु பக்தி இல்லை பகவானிடத்தில் பக்தி இல்லாமல் தபஸ் பண்ணுகிறார்கள் ஆகையினால அவர்கள் இந்த தபஸினால் இந்திரிய நிகிரகம் பண்ணி அதாவது இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விதமான இகலோக போகங்களெல்லாம் கூட அவர்கள் கடந்து விடுகிறார்கள் அப்படி கடக்கிறதுனால அவர்கள் தேவர்களாகிய நாங்கள் கொடுக்குற போகத்தை அனுபவிக்கிறார்கள் அதுக்கு அடிமையாகி விடுகிறார்கள் மோட்சத்தை அடையிறதில்லை இல்லைன்னா என்ன ஆகிறது நான் சில சமயம் எங்களையும் அவர்கள் அடையிறதில்ல கோபத்துக்கு வசப்பட்டு தப்சையெல்லாம் இழந்து விடுகிறார்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது உம்மிடத்தில் பக்தி பண்ணி உம்முடைய அனுகிரகத்தை பெற்றால்தான் இந்த தபஸு பிரயோஜனம் உள்ளது ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது ஷிருத்து திருட்டு ஷிருத்துன்னா பசி திருட்டுனா தாகம் த்ரிகாலகுண த்காலகுணன்னு சொன்னால் மழைக்காலம் வெயில் காலம் அப்புறம் குளிர்காலம் அப்புறம் மாறுத மாருதன்னு சொன்னால் காற்று வெளியில் இருக்கிற பிராணன் உள்ளே இருக்கிற வெளியில் இருக்கிற காற்று ஜெய்ஹ்ய ஜெய்ஹியன நாக்குக்கு நிறைய சாப்பாட்டு விஷயங்கள் புலன் இன்ப நாக்குக்கு இது ஜெய்ஹ்விய சைஷ்ணியான்னு சைஷ்ணியான்னு ஆண் புணர்ச்சி இந்த மாதிரி அதில் ஈடுபடுறது அஸ்மான அபார ஜலீன அதிதீரிய கேச்சுது இந்த சமுத்திரம் இது இந்த வாழ்க்கையில் இந்த பசி தாகம் இந்த குளிர் வெப்பம் வெயில் மழை அதுக்கப்புறம் காற்று இதெல்லாத்தையும் தாங்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதில்ல பரிபூர்ண பிரம்மச்சரியத்தில் இருக்கிறார்கள் தபஸ் பண்ணுகிறார்கள் இதெல்லாம் யாராலையும் கடக்க முடியாது அதையே அவர்கள் கடந்து விடுகிறார்கள் ஆனால் ஈஸ்வர பக்தி இல்லை கேச்சித் சில பேர் இதெல்லாம் அதிதீரிய ஒரே பதமாக போட்டிருக்காரு பாருங்கள் ஷுத்ரு த்ரிகாலகுண மாருத ஜைவிய சைஷ்ணியானஸ்மான் அபார ஜலதீன் அதிதீரிய கேச்சித் இதையெல்லாம் கடந்துவிட்டார்கள் இந்த உலகத்தில் இந்திரிய விஷய சுகத்தை எல்லாம் தியாகம் பண்ணிவிட்டார்கள் தபஸ் பண்ணுகிறார்கள் அதிலேருந்து நம்ம சப்ளை பண்ணிக்கணும் அவர்களெல்லாம் இந்த சரீரத்தை விட்ட பிறகு அவர்கள் பண்ண தபஸுக்கு நாங்கள் நல்ல போகத்தை கொடுக்குறோம் அடுத்த சரீரத்தில் அந்த போகத்தை அனுபவிக்கிறார்கள் இல்லாட்டி என்னாகிறதுனா குரோதஸ்ய வசம் யாந்தி விபலசிய குரோதஸ்ய வசம் யாந்தி ஏதோ ஒரு காரணத்தினால தபஸ் எல்லாம் வச்சுன்னு ஷபிச்சு எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குறார்கள் அதனால் என்னாச்சு பண்ணின தபஸ் எல்லாம் வீணாக போச்சு இப்படி இந்திரிய நிகிரகம் பண்ணி மனோ நிகிரம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தபெல்லாம் பண்ணி போகத்தை அடைஞ்சாலாவது பரவாயில்லை இங்கே எங்களை வந்து அடையிறதுன்னு சொல்லலை அதுவும் போச்சு அவர்களுக்கு அப்படியா இருந்தாலாவது போகமாவது கிடச்சிருக்கும் விபலசிய குரோதஸ்ய வசம் யாந்தி கோஹோ பதே மஜ்ஜந்தி இவ்வளோ பெரிய சம்சார இந்திரிய விஷய சுக கடல கடந்து என்னாச்சுன்னா கடைசியில் இந்த குரோதத்துக்கு போய் சிக்கிண்டு இந்த பசு மாட்டோட இந்த கோபத்தில மூழ்கி விடுகிறார்கள் துஷ்டர தப துஷ்டர தப்ச சொன்னால் கஷ்டப்பட்டு பண்ணின தபஸை விருதா உத்ருஜந்தி இந்த கோபங்கிற மாட்டுக் குழம்படியில் போய் சின்ன விஷயந்தான் கோபத்தை பெருசாக சொல்லல அவர் ஆக கோஹோ பதே மஜ்ஜந்தி துஷ்டர தப்ச விர்தா உத்ஸிருஜந்தி இதுவும் பெரிய இந்த கோபங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி தான் சொல்லணும் ஆனால் அவ்வளோ பெருசாக கம்பேர் இது சின்னதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் விர்தா உத்ருஜந்தி தவணின தபஸெல்லாம் வீணாக்கி விடுகிறார்கள்னு அர்த்தம் சமுத்திரத்தில்த்தில் முழுகிறவன் கலையில் பாரம் இருந்ததுன்னா அது எப்படியோ அவன் தப்பிச்சா போகிறங்கிறதுக்காக அதை விடுற மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதித்த தபஸை வீணாக்கி விடுகிறார்கள் இங்கே சொல்கிற விஷயம் என்னென்னா சில பேர் கடுமையாக தபஸ் பண்ணினாலும் ஈஸ்வர பக்தி இல்லாததுனால அவர்களுடைய தபஸெல்லாம் வீணாக போகிறது ஈஸ்வருடைய அனுகிரகம் வேணும் ஈஸ்வர பக்தி வேணும் அப்படிங்கிறத தான் இங்கே முக்கியமாக சொல்லுகிறார் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு அதாவது இந்திரியங்களை நிகிரகம் பண்ணியிருந்தால் கூட பிரம்ம ஜானத்தை அடையலைன்னா அந்த இந்திரிய நிகிரகம் பிரயோஜனம் இல்லைங்கிறார் திருவள்ளுவர் அதே மாதிரி எவ்வளவுதான் கடுமையான தபஸ் பண்ணியிருந்தாலும் ஈஸ்வர பக்தி இல்லைன்னு சொன்னால் அந்த தபஸ் எல்லாம் வீண் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே உபதேசிக்கப்பட்டுருக்கிறது இதை மேலும் தெளிவாகவும் நாளை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் இருந்தாலும் இந்தளவிலே இந்த விளக்கத்தை இங்கே சொல்லி நிறைவு செய்கிறேன் க்ஷுத் திரு காலகுணமாசை அஸ்மான கேச்சித் கிரோதா விஃலிய வசம் பதே மஜ்ஜந்தி துஷ்ச்சர்த்தபுத்தோத்சந்தீ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 ஐந்து ஏழு எட்டு எட்டு நான்கு நான்கு ஐந்து என்ற எண்ணுக்கு உங்களுக்கு பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிவோம்